தவத்து தங்கில கேள் சாலை என்பால் அன்புடையான் யாரு நீ கண்டு கொஞ்ச நேரம் அந்த கருத்தளிந்தாயே அவன் யாருனா மிகுந்த அன்புடையவன் மேருவரையின் மேம்பட்ட தவத்தான் மேருமலையை கூட அளந்துள்ள அவன் தவத்தை அளக்க முடியாது இருந்து வாறு பூமாலை தொடுத்த இப்பொழுது இங்க சொல் மாலை அதனால அப்படிப்பட்ட நல்ல மிகுந்த தவமுடையாள் என்னங்க தவம் தன்னை நினைப்பதுதான் தவம் பெருமாள் நினைப்பதுதான் தவம் அந்த தவம் உடைய மேம்பட்ட தவத்தான் முகவரி எல்லாம் கொடுக்கிறாரு வெண்ணை நல்லூரில் யாரு மறிய யான் ஆள உரியான் திருவண்ணிநல்லூர்ல என்ன கோட் என்னாச்சு முதல்ல எந்த ஊர் நடந்தது கல்யாணம் மனம் வந்த புத்தூர்ல அங்க வந்த உடனே இப்படி கொஞ்சம் தகராறு வந்த உடனே திருவண்ணூர் மாத்தி செஞ்சிருக்காங்க தன்னை விட்டு போனா போதும் ஏன்னா இது ரெண்டு சங்கடமா இருக்குது இவர் ஒண்ணு சொல்ற அவர் சொல்றார் பாருங்க அதெல்லாம் எல்லாம் இதெல்லாம் நடந்திருக்குது முன்னையே அதுக்காக நம்ம முன்னையே போகணும் பின்னயே போகப்படாது இவையெல்லாம் காரணம் பற்றியதும் வெளிநீக்கத்திற்காகவும் செய்தது நாம செய்த மேல மூட்டை கட்டிக்கணும் அவன் செய்தான் அதனால என்ன செய்தாராம் ஆளவு வெண்ணை நல்லூரில் யாருமறிய யான் ஆளவுரியான் உன்னை என இறந்தான் உன்னை வேண்டி என்ன கேட்டுக்கொண்டான் பார் குள்முளையாய் நீ அவனை மனந்தா மனத்தால் அணைவாய் மகிழ்ந்தென்றார் நீ அதுக்காக திடீர்னு காதலி சிகிச்சை நல்ல எல்லாரும் போல கல்யாணம் பண்ணிட்டு அருமையா இருமா நூறாண்டு காலம் வாழ்க்க நோய் நொடி இல்லாமல் வாழ்க்கை ஓஹோ ஆசீர்வாதம் கொடுத்துட்டு கல்யாணம் அப்பறம் வச்சுக்கலாம் நம்ம உடனே வெத்தல் பாக்கு போற முடியுமா கொஞ்சம் நாளைக்கு சமையலுக்கெல்லாம் ஆள் வேணும் போகணும் வரணும் கோபாமூர்த்தி எல்லாம் வந்து பாடணும் அதனால ஆமா ஆமா அதனால கல்யாணம் நிச்சயம் அர்த்தம் ஆயிட்டு எல்லாம் அடுத்த மாதம் பாருங்க இந்த பாண்டிச்சேரி ரொம்ப அருமையானது எங்க ஊர்லயே கல்யாணம் வச்சுக்கணும்னு யாரோ சொல்லியிருக்காங்க சரியப்பா உங்க ஊர்லயே கல்யாணம் வச்சுக்கிறப்போ யாராவது திருவாங்க பக்கம் அந்த பக்கத்துல என்னடா அடுத்த மாதம் கேட்டு இருந்தா நம்ம ஊர்ல கல்யாணம் வைக்க முடியாது என்ன முடிவாயிப்போச்சு சரி பாண்டிச்சேரியில் அல்லவா அதனால நிகழும் அடுத்த மாதம் என்ன கார்த்திகிங்கள் மூணாம் ஜோமாரம் அல்லவா இன்ன தேதியில் அல்லவா இன்னாருடைய ஞாயிறு கடாருடைய மகளார் சங்கிலியாருக்கும் அப்புறம் அப்பா பேரு என்ன சுந்தரருடைய அப்பா பேரு தடையனாரி சிங்காரியாருடைய திருச்செல்வர் நம்முடைய சுந்தரருக்கும் பாண்டிச்சேரியில் திருமணம் நடப்பதாயிருப்பதால் தாங்கள் தங்கள் சுற்றம் மற்றும் சூழல் வந்திருந்து மணமக்களை வாழ்த்தியலோட வேண்டுகிறேன் ஐயா தனியா பத்திரிகை வராது சமயத்தில் கூடி எல்லாம் அனுப்பினா பத்து ரூபா ஆகுது இன்னைக்கே அருமையா திருமணம் அடைப்பதில் கொடுத்தாச்சு இதையே அடைப்பதாக கொண்டு அன்று வந்து நீங்கள் ஆட்சி பெரும்படி கேட்டுக் கொள்ளுகிறேன் அங்க மறுத்தரக்கூடாது நம்ம போல இருந்தா ஆசி வழங்கல திருமண சாப்பாடு சாப்பிட்டுட்டு எல்லோரும் ஆசை பெற விரும்புகிறோம் அழைப்பு கொடுத்துட்டேன் இருந்தாலும் அந்த அழைப்பை உறுதிப்படுத்தி ஏறு முன் கைக்காம நாயனால போனதுல இருந்தா நம்மளுக்கு என்னன்னா யாரும் உடம்பு சிறப்பு ஒன்றுக்கு முன்னோன்னா இருக்கணும் அதை முழுமையாகவும் செய்யணுமா பெருமாள் அந்த ஒரு காரியம் செய்யணும் அது முழுமையாக நிறைவு பெற்று அவர் அவர் இல்லத்துக்கு தெரிகிற வரையிலும் இருக்கணும் காண்க முழுதோன் காண்களுக்கு எல்லாம் பெருமான் நீண்ட ஆயுள் நீண்ட அருள் இன்னும் அவர்கள் என்னென்ன உள்ளத்துல கருதுறாங்கள எல்லா அவளும் நலனும் இப்பொழுது நாம சென்றவரை சொல்லத வரும் முறை நம்முடைய ஐயா அவர்கள் வித்தியாசம் பண்ணி இருக்க நீ தான் திருமணம் திருமணம் ஆடுங்களா நீங்க என்ன சோமாரம் இல்ல ஆமா அதனால மூன்றாம் சோமவாரம் தியக்கிழமை விதியும் இருக்கு விதி விலக்கும் இருக்கு சோமவாரம் அருமையான சோமாரம் எல்லாம் இருக்கு ஒரு கால் வேற ஏதாவது யோகங்கள் வேற இருந்தாலும் கூட எல்லாம் ஆசுர நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அறியார வைக்க அதனால அருமையான நாள் இந்த அருமையான நாள்ல திருமணம் நடக்க இருக்கிறது இது விளையாட்டோடு கூடிய திருமணம் முன்னைய திருமணம் உரையாற்ற திருமணம் பறவையார் திருமணம் முறைமையாக நடந்தது அந்த இதுல தான் இங்கே தொடக்கத்தில் நாம மனமந்த புத்த திருமணம் நம்ம செய்த மாதிரி இருக்கிற உலகியல் வழிபட்ட திருமணம் அடுத்ததுல அருள் அருளியல் வழிபட்ட திருமணம் பறவையாரையும் இப்ப அருளியலோடு கூட விளையாட்டும் விளையாடுது இணைந்து திருமணம் இப்பொழுது இப்பொழுது திருமணத்துக்கு வேண்டிய அமைப்பில் வந்திருக்கும் பாருங்க நீதி முன்னின்ங்க அருளி செய்த பொழுதன்கருளி செய்தார் சென்ற பார்த்துட்டோம் சங்கிலியே சாலை என்பால் அன்புடையான் வேறுவனையின் மேம்பட்ட தவத்தான் வெண்ணினல்லூரில் யாரும் அறிய யான் ஆள உரியான் உன்னை என இறந்தான் பார்வல் முளையாய் நீ அவளை மனத்தால் அனைவாய் சொல்றேன் யாரையும் திருமணம் செய்து கொள்ளலாம் அடியோரிலையும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று ஊரை விட்டு ஊர் வந்து திருவற்றியூரிலே இருக்கிறார் உனக்கு தக்க ஒரு மணாளன் அந்த சுந்தரர் தான் என்றெல்லாம் சொல்லி போனபடி சொல்லியிருக்க அது வரைக்கும் இப்போ மீண்டும் ஆதி முன்னின் தங்கருளி செய்த பொழுதன்கன் மாதரா சங்கிலி மயனும் அறிவரிய சீத மரத்தாமரை சேர்ந்து வீழ்ந்து திருவாணி வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கண்டா என்றார் அரியனுக்கு ரொம்ப நாளா முன்னடியார் தாழ் பணிவோம் ஆங்கவர்க்கே பாங்காவோம் அன்னவரே எம் கணவராவார் என்று சொன்னோம் அப்படி அன்னவரே எம் கணவர் ஆவார் என்று நாம் சொல்லி வழிபட்டனி அந்த வழிபட்டதற்கே செய்திருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு மிகுந்த மகிழ்வோடு வணங்கினாராம் வேத முதல்வர் முன் நடுக்க மீது தொழுதில் விளம்புவார் அப்படி வணங்கியவர் ஒன்று மீண்டும் விண்ணப்பிக்க என்னது அது குடும்ப விஷயத்தில் இருக்கிறது எம்பிராணி நீர் அருளை செய்தார்க்கு உரியேன் யான் நீங்க எதியமை பணிகொள்ளுமாறு அது கேட்போம் அதனால் எனக்கு ஒன்றும் மாற்றமே இல்லை ஆனால் ஒரு விண்ணப்பம் பொன்னார் திருவணிக்கு ஒன்றொன்று விண்ணப்பம் என்ன அப்படின்னு இமயோ தம்பிராணி அருள் தலைமேற்கொண்டேன் உங்களுடைய அந்த ஆணையை அப்படியே தலைமேற்கொண்டு செய்கிறேன் தக்க விதி மனத்தால் நம்பி யாரூரர்க்கு எண்ணி நல்கி அருடும் பொழுது இமய கொம்பினாகம் கொண்டிற்கு கூறும் திறம் ஒன்றுள்ளதென்பார் அவ்விடத்திலும் எல்லா மனைவியோடு வாடுகிற அனுபவம் இருக்குது அதனால என்ன தெரியுது அவ்விடத்திலும் அந்த ஒரு பெண்ணோடு வாடுகிற திறன் அவ்விடத்திலும் இருக்குது பெருமான பெண்ணின் எல்லாரும் பெருந்தகின்றது அது ஒண்ணுக்கு ரெண்டு ஆமா ஆமா இப்படி ஒண்ணு ரெண்டு இருக்குது அதனால ஒரு திருமணம் அது நடந்ததுன்னா எப்படி இருக்கணும் அந்த பெண் பாலர் என்ன விரும்புவாங்க ஏன் குறை வேண்டியதில்லை அப்படி தெரியும் வருது என்ன பின்னும் பின்னல் முடியார் முன் பெருக நாணி சொல்லவும் ரொம்ப ஏன்னா அதனால ரொம்ப நானும் அதிகமா இருக்கேன் இருந்தாலும் சொல்லாமலும் இருக்க முடியல முக்கியமான அமைப்பு ஆதலால் மிகுந்த அந்த நாணத்தோடு கூறுகிறாராம் மண்ணும் திருவாரூரில் திருவாரூர்கள் அவர்தாம் மிகவும் மகிழ்ந்து உறைவது என்னும் தன்மை அறிந்தருடும் இங்க ஒரு சொல்லிருக்கு இந்த மாதிரி ஒரு இலக்கியத்தில் பெரிய புராணம் தவிர இருக்குமானால் நீங்க சொன்னீங்கன்னா உங்களுடைய திருவடியை ஒரு முன்னூறு முறையில் ஒரு ஆயிரத்தெட்டு மணி வாங்கி கேட்பது ஆயிரத்துக்கு என்ன அந்த பெண் சொல்ல போறாங்க நம்ம வெளிப்படையா உலகில் வெடிப்படி பேசிட்டோம்னா திருவாரூர்ல ஏற்கனவே திருமணம் செய்த ஒரு பெண் இருக்கிறாங்க அடியுடன் திருவாரூர்ல திருவத்தியூர்ல மணந்தால் அவர் எங்க இருப்பா திருவாரூருக்கு போகாம சொல்ற இது வந்து வெளிப்படையான செய்தி இது வெளிப்படையா எல்லாரும் கூட சொல்லுவான் பாய்மணி சொல்லுவா கவிஞர் சொல்றான் என்ன சொல்றாங்க இருப்பதாக கேள்வி அதை திருச்செவியில் எவ்வளவு நாகரிகம் பதிய அவர் தான் திருவாரூரில் மிக மகிழ்ச்சியா இருப்பதாக கேள்வி அதனால அந்த தன்மை திருவுள்ள இருக்கிறது இது மாதிரி இந்த வேறொரு பெண்ணை மணந்திருக்கிறார் அங்கு அவர் செல்லக்கூடாது திருமணமானால் என்னுடைய இருக்க வேண்டும் என்பதுதான் இப்படி விளக்கமான கருத்து இந்த கருத்தை திருவாரூரில் அவர்தான் எப்பொழுதும் மகிழ்ந்து மகிழ்ச்சியோடு இருப்பார் அது திருவள்ளத்துக்கு தெரியாதல்ல வேற ஒண்ணும் இல்ல வணக்கம் என்று சொல்லி இப்படி சொன்ன ஒரு கவியர் சேர்க்கலாத்தரோ வேற யாராவது இருக்காங்களா எங்க ஐயா கிட்டே போய்கிறாங்க சிந்தாமணி சிந்தாமணிங்கிற கேட்டாவே எனக்கு கேட்டுருவாங்க அடுத்த ஆமா சிவா அதிக நேரம்ல இருந்தாலும் நேராக இருந்தாலும் எங்களுக்கு ஆசிரியர் வாங்க அதுதான் இந்த மாதிரி ஒரு அடுத்த திருமணம் இரண்டாவது திருமணம் செய்கின்ற ஒரு பெண் முதல் திருமணம் இருக்கிறதுக்கு போகக்கூடாதுன்னு நினைப்பது பொதுவான உலக இயற்கை அந்த உலக இது மாதிரி திருவாரூரில் அவர்தான் மகிழ்ந்துரைவது என்னும் தண்ணி அறிந்தருளும் இந்த வார்த்தையே இந்த வார்த்தையை தவிர அருமையான அறிந்தருளும் எந்த சொல்லும்படியான ஒரு கவிஞரை வேற எங்கேயாவது எந்த இலக்கிய ஆத்திரா சொல்லிருக்காங்களா அப்படின்னு கேளுங்க இருந்தா தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சா நல்லது தானே என்ன எனக்கு தெரிஞ்சது ஒண்ணு எங்க ஆத்திரியை சொன்னது ஒண்ணு நம்மள சேர்த்து சொல்லுவேன் மேடையில ஆனாலும் மறக்க மாட்டேன் நான் இப்படிதான் சொல்லிட்டு இருந்தேன் ியா இந்திய தங்கரிக்கியா அவர் திருவடியும் அணிங்க சொல்லுவார் எனவே திருவாரூரில் அவர்தான் மகிழ்ந்துரைவது என்னும் தன்மை அறிந்தது இது மாதிரி நாகரீகமாக நயத்தக்க நாகரீகம் சொல்றேன் அது மாதிரி சொல்லு இப்ப சரி இது மாதிரி அவர் மகிழ்ச்சியா இருப்பார் சொன்னா என விருந்தினர்ல இருப்பாரா அல்லது பேத்திங் அட்டாச்சு இருக்கிறா தெரியும் போது பெருமானுக்கு தெரியாதாச்செல்லாம் உடனிருந்த அருதி என்று வெளிகினேன் வெளியினானும் எலாவர சிரித்து அருமையான வாக்கு ஞாபகத்துக்கு சொல்றவங்க சொல்றதுலாம் பெருமான் திருவுள்ளத்துல இருக்கிறதெல்லாம் எந்தெந்த ஆன்மா என்ன மனதுல கருதுதோ அவற்றையெல்லாம் அந்த ஆன்மாவோடவே இருந்து அறிவி அறியாது சொல்றவங்க பொன்னார் திருவடிக்கு ஒன்று விண்ணப்பம் என்று விண்ணப்பித்து அதை ஏற்றுக்கொள்வதற்கு அது சரி யாரும் என்னென்ன மனதில் நினைக்கிறார்களோ அவற்றையெல்லாம் எப்ப தெரிய உடனிருந்து அருதின அந்த ஆன்மா எங்க எப்ப நினைக்குது அதே செகண்ட்ல இவருக்கு தெரியும் அப்படிப்பட்ட பெருமானால் இந்த அம்மா இவ்வளவு நாகரீகமாக சொல்வதை அவரும் திருவள்ளம் பண்ண முடியாதா அருமையா திருவள்ளம் பட்டார் சரி பாருங்க யாது கொடுத்துற மாதிரி இதை என்னும் தன்மை அறிந்தருளும் எம்பிராட்டி திருமுலைமூல் இன்னும் பொரிநூல் அணிமார்வீர் என்றார் குன்றா விளக்கனையார் என்று இப்படி வெட்கத்தோடு அந்த நானத்தோரோடனே பெருமான் என்ன மற்றவர்தொண்ட நிலைமையினை ஒற்றி நகரமர்ந்தான் உணர்ந்தருளி அவருக்கு எல்லாரும் தெரியும் உரை செய்வார் பொற்றொடியாய் உனை இகந்து போகாமைக்கு ஒரு சபதம் அற்றமொரு நிலைமையினால் அவன் செய்வான் என்றருளி இந்த மாதிரி குறிப்பில் குறிப்பினத்தை எந்த கருத்தோடு சொல்லுகிறார் என்று தெரிந்து கொண்டு சரி நீங்க திருமணத்துக்கு முன்னால ஒரு சகோதரம் ஏன்னா அங்கேயும் போனேன் மாப்பிள்ள வீட்டுக்காரா பொண்ணு விட்டுக்காரா ரெண்டும் வீட்டுக்காரன் ஒரு நீங்க பிரிக்க முடியாது ஒலிகள் என்னன்னு கேட்டீங்கன்னா மாப்பிள்ள வீட்டுக்காரர்களா பெண்ணுக்காரங்களான்னு கேட்டா அடியேர் இரண்டு வீட்டுக்காரருந்து அதனால ரெண்டு வீட்டுக்காரரு அதனால பெண் வீட்டுக்காரருக்காக பெண்ணுக்கு சொன்னது இப்ப ஆண் வீட்டுக்காரருக்காக போனார் தூய மனம் மகிழ்ந்திருந்த தோடனார்பால் அணிந்து நீ அவளை மனம் புணரும் நிலை உரைத்தோம் அதற்கு ஆயதொரு குறை உன்னால் அமைப்பதுள்ள நின்ற என்ன வன் தொண்டர் மனம் கழித்து வணங்கி என்ன அது கேட்டார் நின்ற குறை நீ அவளை மனம் போனதற்கு ஒன்றி உடனே நிகழ்வது ஒரு சபதம் ஒன்றி உடனே நேழ்வது ஒரு சபதம் அவள் முன்பு சென்று அங்கேயும் நீ அவளுடைய இருக்கபடியான அளவுல ஒரு சபதம் திருவாரூர் போகக்கூடாதுன்னு அர்த்தம் அங்கேயும் குறிப்பிடுதான் அங்கேயும் குறிப்பு ஏன்னா திருவாரூர் போக கூடாதுன்னு சொல்றான்னு சொல்றது கூட இவருக்கு மனுசில்லையே திருவாரூர் தானே பாட்டு போயிட்டு இல்லீங்களா திருவாரூர் எவ்வளவோ பாட வேண்டியிருக்காது பாடலாம் போயிருக்கேன் அதனால மட்டும் சொன்னவரு இவருக்கு வெளிப்படையா அந்த அம்மாவுக்கு குறித்து இங்க சொல்லும் போது என்ன சொல்லுகிறார் ஒன்றி ஒன்றி உடனே நிகழ்வது ஒரு சுபதம் நீ அவளை மனம் புணர்வதற்கு ஒன்றி உடனே நிகழ்வது ஒரு சபதம் அவள் முன்பு சென்று கிடைத்து இவரே செய்கிறார் அது நான் குறிப்பாக தான் அந்த குறிப்பு அவர் உணர்ந்தார் யாரு சுந்தரம் இருக்கிறார் என்ன என் செய்தால் அது செய்வன் யான் என அதற்கு மின் அருள் பெறுதல் வேண்டும் என முன் செய்த முருகலுடன் முதல்வர் அவர் உன் செய்கை தனக்கினியன் வேண்டுவது என்று தருளே அல்ல அரியன் அந்த மாதிரி சபதம் செய்வதில் இடையூறு இல்ல அந்த எடையூர் இல்லாமையும் திருவளம் அறியும் என்ன இடையூறு உண்மையாக எனக்கு இருக்கிறது என்பதும் திருவளம் அறியும் நீங்களை எல்லாம் தெரியும் அல்லா ஆனாலும் அதனால ஆனா பாருங்க அப்படி இருக்கும்போது இங்க ஒரு குறிப்பு எனக்கு இப்ப வந்து திருவாரூருக்கு போகக்கூடாதுன்னா திருவாரூர் போகக்கூடாதுன்னா அந்த அம்மா வீட்டுக்கு போகக்கூடாதுன்னா திருவாரூருக்கு வரப்படாதுனு தான் திருவாரூர் கல்யாணம் எப்படி நான் தியாகராஜா பார்த்தேன் எப்படி அதுபோல இன்னும் பிறப்பிற பகுதிகளுக்கு நான் போகாம எப்படி இருக்க மூர்த்திதலம் திருத்த முறையாய் தொடங்கி வழிபாடு செய்திருக்கிறார் அரியனுக்கு அது எல்லாம் எனக்கு இயலாதே என்று கருதி இப்படித்தான் சொன்ன விட்டு நம்பரிவர் நயந்த கோலம் சென்று கும்பிடவே கரவே எனக்கு இது விளக்கம் இப்படி நான் ஒவ்வொரு திருப்பதியா சென்று பெருமானி வணங்கி வருகிறது திருவுள்ளம் அறியும் அப்படி இருக்கும்போது இந்த திருவற்றி ஊரை விட்டு அழகக்கூடாதுன்னு அது யாரேனுக்கு கரையல்லவா என்று சொல்லி குறிப்பா தம்பெருமான் திரு முன்பு தாம் வேண்டும் குறையிறப்பார் அப்படி சொன்ன சொன்ன உடனே அவரும் சங்கர்தால் பணிந்திருந்து தமிழ் வேந்தர் மொழிகின்றார் அவள் தனிப்பிரியா வகை சபதம் செய்வதனுக்கு அங்க யான் வந்தால் அப்பொழுது கோயில் விடத்து தங்குமிடம் கோயில் இடம் கோயில் விடத்து தங்குமிடம் திருமகிழ்கியில் கொல வேண்டும் என தாழ்ந்தானும் இப்படி சிக்கல்ல விட்டுள்ள பெருமானன் சியராஜா அப்படியான அடியனுக்கு வெளி தங்கையான் போகணுமே எப்படி சபதம் செய்யறதுன்னு சொல்லுவோன்னு என்னப்பா அவ சபதம் செய்த நீ முடியும் ஒரு தர்ம சங்கடத்தில் விடலேயே அதான் யான் செய்யும் புரிசுகளுக்கு உடனாகி என்றாரே அந்த புரிசுகளுக்கு உடனாகி என்பதற்கு ஏற்ற ஒரு இடம் யான் செய்யும் புரிசுகளுக்கு உடனாகி மாலையன்பன் பறவையைத் தந்து மதியில்லா ஏழையேன் பிரிந்திருக்கேன் என் ஆரோன் இணையம் என்று சொல்றாரே அதுக்கெல்லாம் வரது காரணம் என்ன செய்தாராம் அரியேன் சபது செய்கிறேன் அப்பொழுது வந்து சுவாமி வந்து அங்கே இல்லாம மகிழ மரத்தே இருக்க வேண்டும் என்று சொல்றேன் இதுதான் அந்த தான் செய்தும் அவர் மாறவர் முறை அன்பா இருப்பதனால போய் வந்து முடியும் அன்னைக்கு இருக்கு ஏன் முதல் வியாழன் அந்த பௌர்ணமியா இருந்ததுன்னா சங்கடம் தான் அன்பர்கள் எல்லாம் இருப்பதனால எல்லாமே மூணு மணி நேரம் காத்துக்கிட்டு நாங்க எங்களை நேரம் அண்ணாமலையப்படுவோம் அவையெல்லாம் எங்களை ஆசீர்வாதம் பண்ணுவான் மூணு மணி நேரம் கால் கடை நிற்க போது நாங்க உள்ள பண்ணோம்னா ஆசீர்வாதம் பண்ண மாட்டேன்னா அந்த ஆஷிர்வாதம் வாங்கிக்க வேண்டியதான் தப்பு தப்பு தானே அருமையா போய் பெரும்பான்வணிகளும் அப்படியே இன்னொரு இடத்துல போய் அழைச்சிருப்பாங்க அப்படியே அம்மையா அவங்க எல்லாம் நாலு மணி நேரம் நிற்க நாங்க என்னையுமே ஒரு முப்பது மிதத்துல ரெண்டும் வழிபாடு பண்ணிட்டு உண்ணாமலே உமையாளும் ஆகியோரும் அது அதனால அந்த மகிழ பரந்தருக்கு அங்கே போய் சபதம் செய்ய வேண்டும் தாங்கள் எழுந்தோம் தம்பிரான் தோழரவர் அப்பதான் பார்த்தார் அவருக்கு இது மாதிரி செய்வது ஒரு பெரிய அந்த தோழருக்காக செய்யற சுவை தாம் வேண்டி கொண்டருள உடன்பாடு செய்வாராய் நம்பினி சொன்னபடி நாம் செய்தும் என் தருள எம்பிரானே அரியது இனி எனக்கன் என தீ இப்படி ஒரு தோழரை பெற்றா சுந்தரம் மகிழ்ச்சி பெற்று பாருங்க பெருமான் இவங்க இப்படியெல்லாம் யான் செய்யும் குறிச்சு கொடுக்கலாம் உடனாக இருக்கிறாரே என்றெல்லாம் நினைச்சிருக்க உடனே அவர் அஞ்சலி சென்னையில் மன்னார் உள் பெறம் போத செஞ்சையார் வருமாட்டு சரி இப்படி விட்டு சொன்னவர் பெருமா இது போய் அந்த அம்மாட்ட உண்மையில ஏன் சொல்லுகிறாரு ஏன் சொல்லுகிறாருன்னா வரலாறு பாருவங்களுக்கு யாரும் என்ன முடியாது எதனால இப்படி சொல்லணும் ஒன்னு இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு சொல்றது சாதாரண இருபது நூற்றாண்டு மனிதரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு கேட்டா பெரு விளையாட்டினை மகிழ்ந்தோ இதெல்லாம் என்னன்னு கேட்டா பெருமானுக்கு அலைகிலா விளையாட்டுடையார் அவர் அன்னவர் தலைவர் அன்னவர்கே தரன் நாங்களே யாரு காம்ப அழகிலா விளையாட்டுடையார் உலகம் யாவையும் தாமூல ஆக்கலும் நிலை நீக்கலும் நீங்களா அலைகலா விளையாட்டுங்க அவர் விளையாட்டு இப்ப நாம எல்லாம் மாலை நேரத்தில் விளையாடுறோம் மற்ற நேரம் விளையாடுறோம் அப்புறம் காலத்தில் விளையாட்டா போடுறது அவருக்கு அலையிலா விளையாட்டு அவர் தலைவர் அன்னவர்கே சரண் நாங்கள் முதல் பாட்டுல அது மாதிரி அலையிலா விளையாட்டு உடையார் அதனால அப்படி விளையாட்டு அந்த திருவிளையாட்டினை மகிழ்ந்தோ வங்கி சங்கலி யார் வடி அடிமை அஞ்சலியார் பாமிபுரத்தூர் அருமையா எப்படி மலை தொடுப்பாங்க சொல்லி இருக்கிறோம் ரெண்டு மலர் ஒரே நேரத்தில் செய்வார் மனத்தில் ஒரு மலர் முகத்தின் வெளிப்படையாக கையில் ஒரு மலர் அவ எப்படி மனதில் ஒரு மலர் தொடுக்கிறது அப்படின்னு அன்பு நாரா சேர்க்கிறார் சொல்ல உள்ள எப்படியா மாலை தான் நார் ஏது மலர் ஏது என்ன உள்ள சிவசித உள்ளத்தின் வாயிலாக எதிரும் அன்பு எடும் அதுதான் ஆறு உள்ளத்துல மலர் எங்க போறது என்ன உள்ள என்ன திருவெந்தெழுத்தே ஜோவிச்சு இருப்பாங்க மலர் அல்ல அன்புணா அஞ்செடுத்து நெஞ்சு தொடுக்க அலர் தொடுத்து இப்படி ஒரு இடம் உண்டா இப்படி ஒரு இடம் உண்டா ஒரே சமயத்தில் இரண்டு மலர் தொடுக்கிறார் ஒரு மலர் இப்படி தொடுத்ததாக யாராவது சொல்லியிருக்காங்களா எங்க ஒரே நேரத்து இருவிதமான மனாவை கேட்ட ஆண்டாள் செஞ்சாங்க கோபமா சொல்லுவாரு சொல்றது வரைக்கும் இப்படி வந்து சங்கிலியார் செய்யிருக்காங்க நம்ம ஆண்டாலும் அதாவது அதிகமா புள்ளி அழுவாரா நெஞ்சு தொடுக்கொடு உலகத்தில் அது பாட்டுக்கு அன்புனாலே இடைவிடால் திருவேந்தலித்தாய மலரை தொடுத்துக்கொண்டே இங்கேயும் புறம்பே அந்த நார்கத்து இப்படி தொடுத்த பெருமை உடையவர் அந்த அன்னையா அதனால அவர் வஞ்சி ஏழை சங்கிலி யார் பெருமையோ இப்படி செய்யற ஒரு பெண்ணுக்கு இவருக்கு இவர் பேச்சு கேட்டுக்கிட்டு யார சோழ சுத்தர சரி நான் அம்மா வந்து கோயில் செய்யும் போது பைலமரத்தில் அடிமை பெருமைக்கே கிட்டே சொலாம்மையே அ சொல்ல செய்யலாமலாம திருவிளையாட்டு இவரவில் நம்ம சங்கிரி யாரளவில் அவருடைய கடி வடிவு நம்பறவங்க சொல்லாம அதனால அம்மா நேர கருவுரை போய் நாளைக்கு நேரம் அங்க போய் இல்லை செய்வார் போய் இங்க திரும்ப சும்மா இந்த பாரதங்கடியே செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு அது யாரே இந்த அம்மா மேல வச்சாங்க எனவே பெருமானுடைய அருளை பகிர்ந்தளிக்கிறார் சுந்தரரும் விடுதற்குரியர் அல்ல தங்கிலாரும் விடுதற்குரிய ஆனாலும் விடுதல்குரிய அளவுல இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி வந்துட்டு இருக்கு செய்ய இதற்கு திருவிழையாட்டு அதற்கு வடியடி வீட்பேன் இப்படி எல்லாம் ஒரு கவிஞர் உண்டா இங்க சொல்லும் என்ன பண்ணுற சிந்தாமணிய சொல்லு சும்மா ஆறு ஏழு மணிக்கு மறந்துட்டு போனேன் அது என்னையா அவருக்கு காவியம் வந்து இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்படி எல்லாம் திருவிளையாத்திரை மகிழ்ந்தோ வஞ்சிடை சங்கிலியார் வடி அடிமை பெருமையோ துஞ்சிருள் மீளவும் அணிந்தார் யாருக்கே நீ சங்கிலியார் கிழமைக்கு போறலாம் அவருக்கு உறுதி சொல்லுவா என்னமா சங்கிலியார் தம்மருங்கு முன்பு போர் சார்ந்தருடைய நங்கை உனக்கு ஆற்ரன் நயர்ந்து சூடுரக்கடவன் இது சொன்ன எல்லாம் சபதம் எல்லாம் செய்வாமா ஆனா அங்கு நமக்கு எதிர் செய்யும் அதற்கு நீ செய்யாதே பொங்கலர்பு மகிழின் கீழ் கொள்கை என குறித்த விட இதெல்லாம் அடிப்படையெல்லாம் சொல்லல அப்படி சபதம் செய்கின்ற பொழுது இந்த மாதிரி சின்ன செய்திகளை எல்லாம் திரும்ப நிலை என்ன சும்மா அந்த மரத்துல அப்படி சொல்லிடுச்சு இப்படி சொல்லி பாருங்க இப்படி எல்லாம் ஆட்கொள்ள வேண்டியிருக்க ஆறுவர் இவ்வண்ணும் ஆட்கொள்ளும் ஆறு பொன்முலையே பாடி மாரி மாசம் தக்கவர்களுக்கே இப்படி செஞ்சா இதெல்லாம் முதல் மார்க் வாங்கறது அறுபதுக்கு மேல எங்க பூஜி விட்டு போவாது இதெல்லாம் மாணவனுக்கே இவ்வளவு பாடுபட்டா நம்ம திரண்டு கூட நான் தேர்ட் கிளாஸ் இல்லை திரண்டு தீகை ஐயா இல்ல கேட்டு அது கூட லயக்கில்லாதாலும் என்ன செய்தாராம் அதற்கு எதிர் செய்யும் அதற்கு நீ செய்யாதி பொங்கல் பூ மகிழ்ச்சியின் என குறித்தருடன் அந்த அம்மாவுக்கு போய் சொன்னாராம் கை குவித்து மாலை எனக்கு அறிவெறிய அற்றும் எனக்கு அற்றம் அதனில் அடியேனாக பெற்றியான் அரியனுக்கு என்ன செய்யணுமோ அதெல்லாம் நீங்க சொல்லுங்க என் கண்கள் பெருந்தாரை பொழி என கண்கள் பெருந்தாரை பொழிந்தனிய வெற்றிமடைவடையாலம் தேவடி கீழ் விழுந்திருந்தார் பெருமானு கண்டு மிகுந்த மகிழ்ச்சி அந்த அம்மையாருக்கும் வணக்கம் தெரிந்தார் இப்பொழுது இது முதல்ல முதநாள் இரவு நடந்த விஷயம் இல்ல இந்த இரவில் நடந்ததெல்லாம் சேக்கடா பெருமான் எப்படியோ அதெல்லாம் பார்த்து இல்ல நீ படிக்கிறான் அறிவுறுத்தி எ இருந்த தையலாத்தம கருளி தடாமவுடர் எடுந்தருட எய்திய போது அதிசயத்தால் உணர்ந்தழுந்த விரவின்கண் செய்ய தடையாரு தெரு நினைந்தே கண் துயிலார் ஐயமுடன் அருகு துயில் செடி அறை அணிந்திரு பி இதெல்லாம் நீங்க பஞ்சாங்கத்துல பழைய காலத்துல எல்லாம் இப்போ எல்லாம் போட்டுக்காங்க நல்ல கனா கண்டதுன்னா பிறகு தூங்கு தீய கணா கண்டா தூங்கு இதெல்லாம் போட்டு அர்த்தம் நல்ல கணா கண்டாங்க கனா கண்ட போதுல நல்ல கனா கண்டா அப்படி எல்லாம் பஞ்சாயத்துல எனவே இது நல்ல கனவு யாருக்கு சங்கிலி யாருக்கு அதனால அநேகமா இது எத்தனை மணி நேரம் கேட்டா அநேகமா சொல்லம்னா ஒரு மூணு மணி ரெண்டரை அத்தியாவம் முடிஞ்சுதான் இதெல்லாம் நடந்திருக்கு ராத்திரி ஒன்பது மணி ஒன்பது அத்தியாம்கிறது பத்து மணி பத்து மணிக்கு மேல ஒரு நாலு மணிக்குள்ள இதெல்லாம் நடந்திருக்கு இங்க போய் அங்க போய் இங்க போயெல்லாம் பெருமாள் செஞ்சிருக்கேன் அதனால இவருக்கு அது இப்ப வந்து ரெண்டாம் முறை வந்து கனவுல சொல்றாரு ரெண்டரை மணி மூணு மணிக்குள்ள இருக்கலாம் அதனால அந்த கனவு முடிதான் நீங்க குயில் பாங்கி உடனே அவரு அவருக்கு தூக்கம் வரல பெருமான் சொன்னாரு அங்க பலத்தை செய்ய வேண்டாம் படத்தா போதும்னு சொன்னார் அப்படியா நீங்க என்ன திரும்பிருக்காரு பெருமான் சொல்லுங்க ஆனா ஒரு தர வேற சொல்லியிருக்காரு இப்படி எல்லாம் என்ன உடனே தூக்குமே வரல தெரியல அது மற்றதெல்லாம் தூங்குது அதெல்லாம் ஒண்ணு எடுத்து கேட்டீங்களா ஒரு செய்தி என்ன என்னன்னு நீங்க துயில் நீங்கள் எழுந்த எழுந்து அறியும் அவர் தாம் கனவில் எழுந்தருளித்தவக்கருவி பாருங்க நான் நீங்களெல்லாம் எழுந்து போய் வணங்குற பெருமான் ஆனா அரியன் கனவுல தான் எழுந்துருந்தீங்க நாம எழுந்து போய் காணுகின்ற காண வேண்டிய தேவன் தாம் எழுந்த ஏ நான் பார்வி நாம் கொடுத்து என்றெல்லாம் சொல்லியிருப்பாரு அவர் எழுந்தருடி தமக்கருடி செய்ததெல்லாம் பாங்கரிய மொழிய என்னது இது மாதிரி சொல்ல உடனே பெருமான் ஜீசரி மயில மரத்திலே செய்து சொல்லுற என்றெல்லாம் சொன்னதெல்லாம் சொல்ல அவர் பயத்தினுடன் அதிசயமும் தாங்கு மகிழ்ச்சியும் எய்த என்ன பயம்னா என்ன ஒருத்தர் தந்த மாதிரி சபதம் வாங்கிக்கிட்டு திருமணம் செய்ய முடியாது அம்மாவுக்கு நேர்ந்து இருக்குது சிவசிவா என்ன உயிர்த்தோடி இல்ல நல்ல அருமையான ஒரு சபத ஒரு சங்கடத்துல ஒரு திருமணம் செய்யறாங்க சரி என்ற ஒரு பக்கம் வருத்தம் ஒரு பக்கம் மகிழ்ச்சியா இருந்தவங்கலாம் பயத்தினுடன் அதிசயமும் தாங்க மகிழ்ச்சியும் எய்த சங்கிலியார் தமிப்பணிந்தார் அப்படியாமா என்ன வந்து ரெண்டாம் திறம சொன்னாரா பெருமா நீங்க செய்த புண்ணியமா உங்களுக்கு எல்லாம் நாங்க தோடியா இருக்கிறது செய்த புண்ணியமா அப்படிதான் விளம்பரையார் திருப்பள்ளி எடுத்துக்கு மரத் தொடுக்கும் துய அணிப்பொழுது பாத்தீங்களா ஐயா நீங்க எப்படி ஒரு மூன்றரை மணி இருக்கலாம்னு சொன்னீங்க எதனாலே இந்த கனவெல்லாம் முடிஞ்சே ஒருத்தர் கொடுத்த பருமாறின ஒன்னு விடியற் காலமும் வந்துடும் அப்ப என்ன உஷா காலம் தரிசனம் வந்துருக்காங்க மணி என்ன இருக்குன்னு நான் சொன்னது எனவே அப்போ அந்த அம்மா கனவு கண்டதுல இருந்து தான் தூங்காம இருந்து தோழியருக்கு சொல்ல தோழியர் அவர்களேயில் கோழி குருகுகள் எம்பீன எம்பின அப்ப எப்படி நூறு பஞ்சாயிரத்துல நூன்று போட்டுவாங்க இந்த விடியற் காலத்துல கண்ட கனவு பழிக்கு இது விடியர் காலத்துல கண்ட கனவு அதனால இதெல்லாம் பஞ்சாங்கம் எல்லாம் வருதுங்க இருபத்தெட்டுலாம் அதனால திடர் காலத்தில் கண்ட கனவு பலிக்கும் என்றும் நல்ல கனவு கண்டால் பிறகு தூங்காமல் இருக்கலாம் தீய கனவு கண்டால் எப்படியாவது ஒண்ணு போது எங்கனம நாமப்போ அசோக வனத்துக்கு அதுலதான் அங்க இருக்கவங்க இங்க வரமாட்டாங்க பாராட்டி போறாங்க அந்த உறவுக்கு கை கொடுப்போம் ஆனா உரிமைக்கு குரல் கொடுப்போம் அந்த அந்தசலை என்ற பெண் இருந்தால் யாரு சீதையோட விபீஷனுடைய பெண் தங்கமான அப்பா போல இந்த பெண் தங்கத்தில் தங்கம் இவங்க எப்படி விபீஷன் நல்ல தங்கமான பாத்திரமோ அது போல சீதைக்கு வாய்த்த தோழியில் இந்த ஒரு பெண்ணுதான் அருமையான அப்படி சொல்லும் போது சீதை சொல்லு அது சீதையர் ஆத்திரி போல தூக்கம் இல்லாம அப்படி இருக்கும்போது அம்மா நீங்க வந்து உங்களுக்கு தூக்கமே வரல அதனால கனவு வரல எனக்கு ஒரே ஒரு கனவு வந்து ஆரம்பிக்கிறான் யாரு துயிலில் கனவு தோண்டலி ஒரு கனவு அமைந்து நோக்கின என்னமோ நான் புரிஞ்சப்படுத்த ஏன்னா அவள் புறவே இருந்திருக்குதான் இப்ப அவளுக்கும் தூக்கம் வர்றதில்ல என்னமோ அன்னைக்குங்க கொஞ்சம் ஏழு தூக்கம் வந்துருக்கு அந்த தூக்கம் வந்தது கூட ஒரு கனவுட்டான் கண்டகிட்ட சொல்லும் போது ஆசை உங்களுக்கு கனவு அல்லது தூங்கிட்டேன் கனவு வந்துட்டு எந்த கனவு கண்டாலுமா அது உடனே பலிக்குமா என்று சொல்றேன் முன்னுரையோட என்ன அருமையான பண்ணு தெரியல பயில்வான பழுதியில பழுதில் நாடு எங்க இலங்கையில மட்டும் கனவு கண்டா உடனே பழிக்குமே தவிர பலிக்காம இந்த முன்னுரையோடு என்ன பாருமா உணவு பாப்பி தூங்கும் போது எங்க பெரியப்பா அம்மா பெரியப்பா யாரு பாவன் பத்து தலையிலும் அந்த காலத்துல மாதிரி நல்லா இவ்வளவு நல்லெண்ணெய்ய வச்சு நல்ல தேய்ச்சி நல்லா தேய்ச்சிக்கிட்டேன் எண்ணெய் தேய்ச்சிக்கிட்ட என்ன தேய்ச்சிக்கிட்டு அப்புறம் எல்லாம் அவரு அப்படியே தெட்டுப்புறமா போறாங்கம்மா போகும்போது பேர்லதான் எங்க பெரியப்பா அப்பவும் போவாங்க பாரு எங்கதான் கிடைச்சதோ அஞ்சாறு கழுத கழுத அந்த கழுதே கழுத போறாங்கம்மா என்ன தேய்ச்சதோடு அந்த கழுதை மேல தெற்கமா போறாங்கம்மா போனதை பார்த்தோமா திரும்பி வந்தத பாக்கலமா என்ன அர்த்தம் புடிஞ்சு போச்சு ராமாயணமே முடிஞ்சு போச்சு அர்த்தம் ராமாயணமே முடிஞ்சு போச்சு என்னை பொன் மூடிதோரும் இழகி அந்த பத்து தள்ளிலையும் என்னையும் என்னை பொன் மூடிதோறும் இழுகி ஈரீரா தின்னடும் கழுதை தேய்ப்பூண்ட பெருமேல் கழுதையும் பெய்தான் பேரில் திட்டு போகலாம் யார் போனது எங்க பெரியப்பா அண்ணல்ல உயிராவன போகும்போது என்ன ஆடை கட்டியிருந்தா என்ன சிவப்பு ஆடை கட்டியிருந்தா சிவப்பு ஆடை கனவுல இருக்கும் ஆடை போனது எந்த பக்கம்னாரு கிழக்கே மேற்க போடாத ராமாயணமே முடிஞ்சு போச்சு அப்புறம் என்ன ஆச்சு மக்களும் சுற்றமும் மற்றும் புக்கான அப்போலும் ராமன் எங்க பெரியப்பா போனதுனால அவனை தொடர்ந்து சில பேர் அவங்க மக்கள் மற்ற சுற்றம் தான் போனாங்க எனவே ராமனால் அடிக்கப்படுகின்றவர்கள் அத்தனை பேரும் எங்க அப்பா சித்தப்பா தான் அங்க எடுப்பதனால அடியாங்க மக்களும் சுற்றாமும் மற்றோடர்களும் குக்க நரப்பூலம் போன்றதில்லையால் சிக்கரை நோக்கினா என்றெல்லாம் சொல்றது இருக்கிறதே கனவு மூலமாகவே சொல்ல அதனால இங்க இவங்க கண்ட கனவோடு கூட அந்த கனவையும் கொஞ்சம் எங்கே ராமர் கனவையும் ஆவி இப்படி இந்த கனவில தோன்றியதுனால கடவுள் ஒன்னே எல்லாரும் என்ன மணி ஆச்சு எல்லாம் குவினை பூங்கி குவின குங்கி நல்ல மலர் உடுக்கவும் இதுக்கவும் தொடங்கலாம் இவ்ளோ என்ன பண்ணாங்க அப்ப சங்கிலியார் இரவெல்லாம் தெரியுது ரொம்ப அருவி நீங்கு துயில் பாங்கியற்கு நீங்கள் எழுந்தறியும் அவரு தாம் கனவில் எழுந்தருளி தமக்கருளி செய்தெல்லாம் பாங்கறிய முடிய அவர் பயத்தினுடன் அதிசயமும் தாங்கு மகிழ்ச்சி மீது சங்கிலியார் பணிந்தார் இடையார் திருப்பள்ளி எழுச்சிக்கு மல்ல தொடுக்கும் தூய பணி பொழுதாக அது விடியற் காலம் வந்துவிட தொழில் புடிவார் உடன் கூட அந்த பணி பெண்களும் வர கோயிலின் கோயிலின் முன் கோயிலின் முன் காலம் அதுவாகவே குறித்தனிந்தார் எனவே அந்த திருப்பள்ளி எழுச்சியும் நடக்க போகுது இந்த அம்மாவளும் எல்லாம் வர ஆய சபதம் செய்ய வரவு பார்த்து பாருங்க இவங்க கனவு கண்டவங்க அப்படியே போயிருப்பாங்களான்னு எங்கே வெள்ளிக்கறிய இருக்காங்க இப்படி கனவு கண்ட நேரம் வர கூவிய பூங்கியல் கூவின கோழி அப்படி வந்த உடனே போயிச்சுடி இப்படியா தான் திருமணம் சொன்னாங்க அம்மா அம்மா நீங்க புளிங்குமா புளிங்கமா குளிச்சுட்டு அந்த கட்டுப்பாடமா கட்டிட்டு இதெல்லாம் நீங்க நடத்தறவு சொல்லணும்னு இருக்கும் ஆமா ஆமா நீ கனவுல கண்டவங்க உடனே மரம் வந்து திருமணத்துல வந்துடாங்கன்னா அப்படியே தூங்கு தூங்குடன் வந்துடுவாங்க சிவஜிவ இடையன் எடைப்பட்டதெல்லாம் உயிர்ணர்வு இப்ப சேனா வரையில மாணாக்கற்கு உயிர்ணர்வு பெறுவான் வேண்டி வெளிப்படக்கூடாது அவ்வாறு கூறினார் நமக்கு என்னன்னா சொன்னதுதான் சொல்லும்படியான அறிவு இருக்கக்கூடாது சொன்னதை கொண்டு சொல்லாதே அறியும்படியான நமக்கு அறிவு பெருகணுமா மாணாக்கற்கு உயித்துணர்வு பெருக இதெல்லாம் இருக்கும்போது இப்படி எல்லாம் இருக்கணும் என்பது அந்த பெருக வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க திருமணத்துக்கு சொல்லிட்டாங்க அந்த அம்மா குளிச்சாங்களா முழு அடாடா கூடாது அதெல்லாம் நமக்கு உயிர் துணர்வு பெறுவான் வேண்டி வெளிப்படக்கூடாது என்ன அர்த்தம் பெட அது ராத்திரி தூங்கவே இல்லையாட்டு இருக்காது அது என்ன பண்ணிட்டுன்னா பாருங்க அவரும் பாருங்க அவர் வருகிறா வந்தாருன்னு வந்தாரு அப்ப வந்தாரு எப்படி வந்தாரு தூங்கு ஜோட வந்தா அவரும் நான் மூணு மணி நேரம் மணிக்கு ஏத்திருச்சு குளிச்சுட்டு சிவப்பூச்சி எல்லாம் பண்ணி முடிச்சிட்டு எல்லாம் முடிச்சு பேசி அங்க இருக்கும்போது அங்க இருக்கிற தோழர்கள் சும்மா இருப்பாங்களா அவர் கல்யாணம் ஆனாரு இதாவது புது கல்யாணம் அவரு முதல் கல்யாணம் ஆனது எனவே அந்த மாமா எடுத்துக்கிறது அந்த பட்டு பேசி இதுதான் கட்டுங்க அதை கட்டுங்கன்னு சொல்லி இப்படி கட்டி அடுங்க எனவே அங்கேயும் அவருக்கு சொல்லல இங்கையும் எனவே மனக்கோலம் கூறாது கூடினார் அவையெல்லாம் நாமெல்லாம் புத்துணர் பெருக தெரிக்கணும்பி பண்றாங்க கோவிலுக்கு அவரு ஆயசபம் செய்ய வரவு பார்த்து ஆறு அவரு அரை மணி நேரம் முன்னே வந்து இந்த அம்மா வரும் சபதம் செய்யும் தயாரா இருக்காங்க சரிங்களா மனக்கோலமே வந்து பிடிச்சா ஆனா அந்த மனக்கோலத்தை சொல்லாம சொல்லி நினையாம நினையமா இருக்க பையன் அப்படி பேரு பேரு அந்த நாலு பேரு நம்ம கூட்ட தெரியா இருக்காங்க ஐயா எல்லாத்தையும் கனவு கண்டாங்கன்னு சொல்லுது அம்மாவும் புறப்படுறாங்கிறாங்க அவரு வந்து குளிக்காமலாமே ஒரு மனக்கோலம் கூட இல்லாமையா ஐயா அப்படி ஒரு பையன் கேட்பான் ஆமா எல்லாம் முட்டா போயிடலாம் ஆ கண்டிப்பா உனக்கு எனக்கும் பேனாவரையும் படிக்கிறீங்கள சில காரியங்களை சொல்லி சில காரியத்தை சொல்லாமல் விடுவது நமக்கெல்லாம் அந்த மாதிரி உயிர் ஒரு அறிவு பெருகணுங்கிறதுக்காக அதனால உனக்கு எனக்கும் பெருகுங்கிறதுக்காக அவற்றை எல்லாம் வெளிப்படக்கூடாது ஒரு விதம் பிளஸ் டூக்கு மேல் நடத்துறது அவன் கட்டியலங்க ஆலை அதனால என மட்டும் வரும்போது அந்த அறிவு இருக்கத்தான் செய்யுது வயது அறிவு ரெண்டும் இருக்குது அதனால அவங்கள பார்த்து பார்த்து அதெல்லாம் ரெண்டு பேரும் கேட்கணும் கேட்கணும் அப்படி கேட்கலன்னா கேப்பான்னு நம்ம நினைச்சு சொல்லணும் அப்படிதான் கல்லூரி வார்த்தின்னு அர்த்தம் அதனால எனவே இப்படியாக வரவு பார்த்தாரு அவர் நின்றவர் அங்க எதிர் வந்த நேரிலையாத்தம் மருங்கு பாருங்க அவர் ஏற்கனவே வந்து நிக்க மனக்கோலத்தோடு இந்தம்மா மனக்கோலம் செய்து கொண்டு போக இதெல்லாம் பண்ணி நாலு மணி அஞ்சு மணிக்கு இப்படி ஆகுது போனா இந்த பார்த்த உடனே இவர் நேராக பேச ஆரம்பிச்சுட்டாரு நம்ம இந்த சபதமெல்லாம் மற்றவங்க சொல்லக்கூடாதுல்ல உடனே நீங்க கேட்கக்கூடாது நேரடியா அந்த காலத்துல பேசுவாங்களா அது கல்யாணம் ஆகறதுக்கு முன்னால பேச மாட்டாதுதான் பேசக்கூடிய கட்டம் ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்க இவங்களுக்கு எல்லாம் சுற்றத்தாறு இருந்து அவங்களுக்கு எல்லாம் சுற்றுத்தாருன்னா தாங்கள் தங்கள் சுற்றம் கூட வந்துருந்தோம் நமக்கு ஆசீர்வதிக்க வேணுமாய் கட்டுக் போட்டு நமக்கு பத்திரி எடுத்து கொடுத்தோம் இங்க ஒரு பத்திரியும் இல்ல இல்ல பிடிஞ்சா கல்யாணம் ஒரு பழமொழி கிராமத்துல நம்ம அப்படி பழமொழி இருக்கு பிடிஞ்சா கல்யாணம் புரவாவ அது மாதிரி இதெல்லாம் வெடிஞ்சா கல்யாணம் புறாத்தலை பாக்கல பாக்கலாம் நீங்க போய் உலகத்தோட வச்சு ஒத்துவாக்க சொல்லத்தான் வேண்டிருக்கு என்ன பண்றது ஆவே என்ன பாட்டு அன்பத்தாரம் நின்றவர் அங்கு எதிர் வந்த நேரிடையா தம்மருங்க வரும்போது பாருங்க தோடிமார் பின்ன வர்றாங்க முன்னாலும் சங்கிலியார் வர்றாரு இவர் நிக்கும் யார் முன்னாள் எதிர்பறா சங்கிலியாரு தான் எதிர்படுறாங்க அது இல்லைன்னா தோடிமார்டின்னு சொல்லிருக்கலாம் நேரில் யார் செந்திந்து தம்பெருமான் திருவருடின் திறங்கூர அடியேன் இந்த மாதிரி எனக்கு கனவுல சொன்னார்கள் முன்னிலையில இது மாதிரி ஒரு சபதம் செய்யணும் அரியன் செய்ய சுத்தமா இருக்கிறேன் நீங்களும் அங்க வரலாம் அப்படின்னு கூப்பிடுறாரு இவரே எப்படி மின்தயங்கு நுண்ணிடையார் அவரே அவரு அவர் என்ன பண்றாரு விதி உடன்பட்டு எதிர் விளம்பார் என்ன என்ன விதி என்ன என்ன இருந்தாங்க பேசும் போது தோழி மாட்டு வர்றாங்க பேசலாமா சிவசிவா அப்படியே தலையை குஞ்சுட்டு முஞ்சு குறிஞ்சுக்கிட்டு அது எல்லாம் தலை குனிஞ்சி வர்றது கூட அதெல்லாம் காட்ட விதி உடன்பட்டு எதிர் ஒன்றிய நானோடு மடவாருடன் ஒதுங்கி உட்பு குறிந்தார் சிவசிவால தோழிமாறு இருந்தாங்கல்ல இப்படி கேட்க ஆரம்பிச்சு அவருக்கு பாயில பதில் சொல்லாமது பாருங்க ஒதுங்கும் போது தோடியர் கூட்டிருந்தது தோடியர் கூட்டம் கூட ரெண்டு தோடி பின்னா உள்ளே தோடி மாதிரி இருக்காங்க ஒலியும் ஒலியும் ஒலியும் ஒலியும் இப்படி வந்தவுடனே இல்ல அப்பொழுதுதான் சொல்லுகிறார் என்ன சொல்ற உம் எண்பத்தி ஏழு ஆமா ஆங்கர்தான் பாருங்கோழிமாரோட உள்ள போயிட்டு தோழிமார முன்னிறுத்தி போச்சாலிர் ஆயிடீர் பன்மையில சொல்றாரு முன்ன ஒருமையில சொன்ன இப்பதான் அந்த அம்மா அப்படியே நானம்மா இருந்து அப்படியே அந்த தோழிமார்கிட்ட உள்ள விளைஞ்சு போச்சா இப்ப முன்னால யாரு இருக்காங்க பல பேர் நிற்கிறாங்க என்ன தான் டாக்டர் முன்ன சார்ந்தவத்து அது இல்ல என்ன சொன்ன போன பாட்டுல நேரிடையார் நினைச்சார் கவனம் பண்றேன்னு சொன்னிக்கோனி அப்படியே அந்த தோழிமாருடன் இப்ப நிக்கிறது யாரு சங்கிலியாருந்தா சங்கிலியார் தோழியார் நிக்கிறாங்க அதனால ஆயிரையிர் எங்கு நான் பெரியாமை உமக்கி செய்யும்படி எம்ப சிங்கள முடியா திருமுன் போதிவீர் பண்ணுதான் என்னது உங்களுக்கு தெரிஞ்சுக்கேன் தான் கண்ட கனவு போக்குவரத்து எல்லாம் சொல்லி இருக்க என்ன சொல்லிருக்க வந்து செய்யறேன் சொன்னாலும் கூட செய்யும் போது அவர் நேரா வந்து இதுல செய்வே சொல்வாரு வேணா இதுக்கெல்லாம் இவ்வளவு பெரிய சின்ன காரியத்துக்கெல்லாம் பெருமாள் முன்னில வேணா இந்த மகிழ மரத்திலேயே செய்யறேன் சொல்லு என்றெல்லாம் சொல்லித்தர இதெல்லாம் யார்ட்ட சொல்லிருக்காங்க தோடிய இப்பொழுது என்ன சொன்னார் நான் இந்த பாட்டை விட்டு விடுவேன் தாதிய தோடியர் சொல்றாங்களா என்ன சொல்றாங்களா எம்பெருமான் இதற்காக எடுந்தருளி இமையவர்கள் தம்பெருமான் திருமுன்பு சாற்றுவது தகாது ஐயா போய் பெருமான் திருமுன்னா இதெல்லாம் சின்ன செய்திகள் மிக எளிமையான செய்தி இதெல்லாம் நமக்குள்ளேயே முடிய வேண்டிய செய்தி அதை போய் அவளுக்கு விண்ணப்பிக்கணுமா வேண்டாங்க சும்மா அந்த மயில மடத்துல செஞ்சிருங்க அப்படின்ட்டு தூக்கி வாரி போட்ட ஒரு பொண்ணு வேறது சரி இது வேணாங்க வேற எங்கேயாவது இங்க கோயிலுக்குள்ள சிங்காவது